நாற்றை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பம்கின் சூப் செய்ய தேவையான பொருட்கள் பம்கின் தேவையான அளவு பூண்டுப்பற்கள் நாலு மிளகு ஒன்றரை ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப பட்டர் 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் கால் கப் கொத்தமல்லி தழை சிறிது செய்முறை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பம்கினை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் பூண்டும் தோல் நிற்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம் கொத்தமல்லி தழி ஃபைனாக ஸ்டவ் பண்ணி வச்சுருவோம் ஸ்டவாக துவைச்சிடலாம் ஸ்டவப்பை துவச்சிட்டு ஒரு வானல் வச்சிடலாம் வானல் குழந்ததும் ஒரு ஸ்பூன் பட்டர் ஊற்றிடுவோம் பட்டர் குழஞ்சதும் பூண்டு பற்கள் போட்டு நல்லா வதக்கிடலாம் பூண்டு வதங்கினதும் பம்கின் போட்டு நல்லா வதக்கிடுவோம் பூசணிக்காய் நல்லா வதங்கட்டும் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அதை வதக்கிப்போம் நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக விடுவோம் நல்லா அஞ்சாறு நிமிஷம் நல்லா தண்ணியில் அந்த பம்கின் வேகட்டும் பம்கின் வெந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுவோம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளையோ தண்ணி தேவையான அளவு அதை ஊற்றிக்கலாம் நம்ம எவ்வளோ சூப் ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அந்த எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாலு பேருக்குனால் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கலந்துருவோம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே அந்த பாத்திரத்தை வச்சு சோப்பத்தை வச்சலாம் நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டு நம்ம ஒரு அரை ஸ்பூன் மிளகு சுளிக்கலாம் அதை வந்து நல்லா இடிச்சிருவோம் நல்லா இடித்து போட்டால் அந்த நேரத்தில் தட்டி போட்டால் தான் நல்ல சுப்பவாக இருக்கும் எப்போவுமே முன்னாடியே அரைச்சி வச்சா அந்த ஃப்ளேவர் கிடைக்காது மிளகுத்தூள் உடனே இடிச்சு போட்டால் அது நல்ல டேஸ்ட்டு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இடித்து அது மேலே தூவிட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு ஒரு ப்ளாப் ஆஃப் பட்டர் ஒரு ஸ்பூன் மேலே போட்டுட்டு கொத்தமல்லி தாழை ஃபைனல் சாப்பாடுக்குள்ளே அதையும் போட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்னா சுப்பா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பம்கின் சூப் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்